பெரியந்திராய சர்ம ரல் எல்லாரையும் நல்லபடியா வைப்பா அதுக்கு ஒரு படி மேல என்ன நல்லபடியா வைப்பா வணக்கம்மா வணக்கம் பாப்பா சத்யமூர்த்தி கொரிய சமூர்த்தி கொரியர்ல இருந்து அன்புள்ள தாமரைக்கு பெரியாவது கடிதம் போய் அஞ்சு வருஷம் ஆச்சு நான் எப்ப வருவே நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் எப்ப வருவேன் என்னைக்கு வருவேன் எனக்கே தெரியாது ஆனா வரவேண்டிய நேரத்தில் கண்டிப்பா வருவேன் இப்படி அன்புள்ள என்னப்பா பெரியப்பா பெரியப்பா இப்படிதான் வரமாட்டேன் சின்னமா அப்படி சொல்லாதீங்க பெரியப்பா சொன்னதையும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னமா இப்படி ஓடி என்ன விஷயம் யானை துரத்திட்டு வருது சார் யானை துரத்துதா எங்க அது ஒரு நிமிஷம் அந்த குச்சிடு என்ன சார் இது ஒரு குச்சிய தூக்கி போட்டீங்க மசாலா தூக்கி போட்டேன் காப்பாத்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் யானை காப்பாத்திருக்கீங்க என்ன மத சார்பற்ற மனுஷன் இல்லையா அதான் என் பேர் தாமரை அதான் மதம் புடிச்சியான உங்களை தரத்துருச்சு நான் ஒரு சோசியல் ஒர்க்கர் சமூக சேவைக்கு நான் பாத்துருக்கேன் உங்களை நிறைய பேர் பீச் ரோடுல இருந்து அந்த நுனிய வரலாறு தொடப்பத்தை புடிச்சு நிற்பாங்க போட்டோ எடுத்தோன்னு குப்பி அங்கேயே கூட்டு கார்ல ஏறு போயிடுவாங்க பாத்துருக்கேன் பாத்துருக்கேன் அன்னைக்கு ஒரு நாள் கூட இந்த ஸ்கூட்டர்லாம் நிறுத்தி கருப்பு போட்டு வச்சுங்க ஒரு ஆள் குனிஞ்சி என்னன்னு கேட்டாரு அவனை தெளிவரு போட்டு வச்சுட்டீங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க புயல் நிவாரண நிதி கார்கல் நிவாரண நிதி இதுக்கெல்லாம் கலை நிகழ்ச்சி நடத்தி நிறைய மாட்டாங்களே பெண்கள் தங்களோட சொந்த காலில் உயர்ந்து நிக்க உதவியெல்லாம் செஞ்சிருக்கோம் ஐ ஹில் செருப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்களா சொந்தமா தொழில் செய்ய உதவி செஞ்சிருக்கோம் வெயிட் வராத நீங்க சொந்தமா தொழில் செய்யுங்க ஆனா அப்பப்ப கரெக்டா டாக்ஸ் கட்டிடணும் கற்பழிப்பு சேலை அழிப்பு போராட்டம் எதிராக போராட்டம் நடத்திருக்கோம் எதிராவா ஆண்களுக்கு கூட நாங்க நிறைய உதவி செஞ்சிருக்கோம் என்ன வேஷ்டி அவுப்பு போராட்டமாட்டு போராட்டம் கஞ்சா கள்ளசாராயம் அதெல்லாம் காட்சி குடுப்பீங்களா வீட்டுக்குள்ளி மூட்டி விடுவார் அவங்க சிரிச்சவனே உள்ள போய் சாப்பிடுவாரு அவங்க விரட்டி விட்டுருவாங்க என்ன தருது இதுக்கு பதிலாக அவங்களுக்கு சாப்பாடு போட்டா சந்தோஷப்பட மாட்டாங்களா சந்தோஷப்படுவாங்க ஆனா அவருக்குதான் இறைவன் மேல நம்பிக்கையே கிடையாது ஆன்டி சோசியல் சர்வீஸ் அதாவது உங்களை சோசியல் சர்வீஸ் பண்றது ஊரை ஏமாத்தினாங்க அவங்களுக்கு ஊசி போட்டாங்க புடிச்சு உள்ள வச்சுட்டான என்ன சார் இது ஸ்கூல் பசங்களுக்கு தடுப்பூசி போட்டா உடனே அரெஸ்ட் பண்ணிடுறதா ஐயோ அவங்க போட்டது போதை ஊசிங்க அதே போல ஒரு ஆள்ல பத்து கல்யாணம் பண்றேன்னா அவனையும் பிடிச்சி உள்ள வச்சிட்ட ஒரே மேடையில நூறு பேருக்கு எல்லாம் கல்யாணம் பண்றாங்க பேருக்கு ஒரே ரொம்ப கைட்டிக்கிறதுக்கு ஐடியா குடுப்பேன் கல்யாணம் மன்னிக்கிறதுக்கு ஐடியா குடுப்பேன் அப்புறம் டைவர்ஸ் பண்றதுக்கு ஐடியா குடுப்பேன் எல்லாத்துக்கும் செப்பரேட் சார்ஜஸ் நீங்க யாராவது காதலிக்கிறீங்களா எனக்கு சின்ன வயசுலயே அன்னை தெரிச்ச மாதிரி ஆகணும் இப்பவே பாதியாவே ரேஞ்சிருக்கீங்க ஒர்க் அந்த பேசிட்டு இருக்கோம் பொம்பிளீங்க நான் அடுக்கமா இருக்கணும் கூடாது போனா போதுன்னு பேர் சொன்னாங்க அப்படியே கை சொடிகி ஐய் மேன் அப்படிங்க என்ன இருந்தா வீட்டுக்குள்ளது வந்து தெரியுமா எனக்கு காதல் என்ன ஒரு பொண்ண பாக்காம காதலிச்சேன்ட்டாளா இல்லப்பா இந்த முகமோடிய போட்டுட்டு வீட்டுக்கு வர சொல்லிருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் லேட்டா போன பிரச்சனை ஆயிடுச்சு என்னாச்சு அவ வீட்டுக்கு ஒரு மகுமூடிய மகமூடிய போட்டு திருடுறதுக்கு போயிருக்கான் அவனை நான் தான் நினைச்சு சொல்லிட்டா போனா போனா தங்கச்சிரி யாரோ பண்ணுற பக்கத்து தெருவில நீலாமலான் ரெட்ட பிறவி ஓல்டு பார்ட்டிய அதுல நீலாண்ட பொண்ணு காதலிச்சேன் விஷயம் மாலாவோட புருஷனுக்கு தெரிஞ்சு எல்லாரும் முன்னாடி என்ன நிக்க வச்சு நீதான காதலிச்ச நீயே கல்யாணம் பண்ணி கம்பல் பண்றாம்பா டக்குன்னு தாலி கட்ட வேண்டிதானே விளையாடாதப்பா காதல நீலாவ கல்யாண பண்ணிக்கு சொல்றான் என்னடான் கேட்டா இந்த நூலு தந்தது நான் எடுத்துக்கறேன் பொண்டாட்டி மாலாவை நீ வச்சு எக்ஸேஞ்சு மேல பழைய துணியை குடுத்துட்டு புது பாத்திரம் வாங்குற மாதிரி பழைய காரை குடுத்துட்டு புது கார் வாங்குற மாதிரி வெரி குட் வெரி குட் விளையாடாதப்பா உன் பேச்ச கேட்டு பக்கத்துக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன் தெரியுமா என்னடா லெட்டர் எது சொன்ன அந்த பொண்ணு குண்டா இருந்தா யாருமே அந்த பொண்ண பாத்து சொல்லு விட மாட்டேங்கிறாங்களே ஃபீல் பண்ணா சரி நீ குண்டா இருக்கிறதுக்கு நீயா காரணம் உங்க அப்பா அம்மா தானே நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு எழுத சொன்னேன் நீ என்ன எழுதின நீ உண்டானதுக்கு நீயா காரணம் உங்க அப்பா அம்மா தானே லெட்டர் எழுதின சரி லெட்டர் மேட்டர் ஒத்து வரல லேட்டஸ்ட் டெக்னாலஜி லாமினுக்கு இமெயில் அனுப்பி உனக்கு இமெயில் வேற கேடு உனக்கு இமெயிலுக்கு ஸ்டாம்ப் போட்ட முதல் நாள் நீ தான்ண்டா உனக்கு கம்ப்யூட்டருக்கும் டெலிவிஷனுமே வித்தியாசம் தெரியாது யாமினின்னு நடிக்க சொன்னா பா மினி அது அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வந்து முட்டிய பேத்துட்டா ஒரு தடவை யாரு ரெண்டு தடவை இது வரைக்கும் பதினேழு தடவை அளவாட்டம் பண்ணிருக்கேன் ரஜினி முகமது மாதிரி அது ரஜினி முகமதுரா அது எப்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் வந்தாங்க டிசம்பர் இருபத்தாறாம் தேதி நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் மார்கி மாசம் அதெல்லாம் பரவாயில்லீங்க டிசம்பர் இருபத்தாறு உங்க பிறந்த நாங்க இன்டர்நெட் வழியா கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணி வைங்க நம்ம பிறந்த நாள் கூட யாம வச்சிருக்காங்களே சரினு கல்யாணம் பண்ணி வச்சா ஜனவரி மாசம் ரெண்டாம் தேதி வந்து இந்த கல்யாணம் செல்லா இதுங்கிறாங்க ஒய் டூ கே எனக்கு நைன்டீன் கே ப்ராப்ளம் கே ப்ராப்ளம் கேள்விப்பட்டதே இல்லையே பஸ் அது உனக்கு மட்டுமா ப்ராப்ளம் ஊருக்கே ப்ராப்ளம் கேட்டா உனக்கு ஏதாவது முறை இருக்குன்னு சொன்னாங்களே அதை லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்க வேண்டியதானே எங்கப்பா அவன் மறைச்சு மறைச்சி பாக்குறால லவ் பண்ணவே மாட்டேங்கிற அதான் முறை பொண்ணு உடனே ஒரு மனு கொடுக்கணும் இதுக்கெல்லாம் ஜனாதிபதி எப்ப வரு இல்லப்பா இது பொது பிரச்சனைப்பா முறை லவ் பண்றது பொது பிரச்சனையா அது வேற---- வேற இது இந்த ஒரு தமிழ நோய் நோய் என்ட்ரில போனது ரைட்டு தான் ஒரு தமிழ நோய் என்ட்ரி ஒரு ஆங்கில வார்த்தை அவனுக்கு எப்படி புரியும் இனிமேல நோய் என்ட்ரில போற எந்த தமிழனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு ஜனாதிபதிக்கு இமீடியா ஒரு மனு கொடுக்க பாரு இதே மாதிரி போச்சு நான் நோ என்ட்ரி போர்டு ரூபா நோட்டு மாதிரி பதினஞ்சு லாங்குவேஜ் எழுதணும் டே போ திரும்பி வந்த தொலைச்சிராக்கிரதப்பாங்கப்பா வாடா ஜி செல்லப்பா எப்படா இருக்க ஒன்னும் சொல்ற மாதிரி எதுவும் உன்னோட காதலி எவ்வளவு தூரத்துல இருக்கு கூப்பிடற தூரத்துல பாடும் கணத்துல விழுந்துட்டா வெக்கமா இல்ல ஜெமினி செல்லப்பான்னு பேர் வச்சிருக்கேன் ஒரு தடவை நீ காதலிக்கல பேசாத உங்க அப்பா அம்மா பாக்குற பொண்ணு கல்யாணம் கட்டிக்க அதெல்லாம் முடியாதுப்பா எங்க அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அதனால தன்னோட பசங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணு சொல்லிட்டாங்க தான் பெற்ற துன்பம் பசங்களும் என் தம்பிக்கு பத்தொன்பது வயசு சரி பத்து வயசு வித்தியாசத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஒன்பது வயசு பொண்ண அடப்பாவி மைனர் கால்டரா புடிச்சி உள்ள வச்சிருவாங்களே நீ வேற அந்த பொண்ணுக்கு இருபத்தொன்பது வயசு கிளாஸ் டீச்சர் ஓ மலையாள படம் போயிட்டானா டீச்சர் நான் நின்று பிரேமிக்கணும் இவனுக்கு சின்ன வயசுலயே பெரிய வளர்ச்சி டீச்சருக்கும் அப்படிதான் இருக்கும் நானும் ஒரு பெரிய பணக்கார பொண்ண காதலிச்சம் அவ வீட்டு கார் டிரைவரா நடிச்சேன் மின்சார கண்ணாவா கலக்குறீங்களடா உங்களுக்கு என்ன ஐடியா குடுக்கு தமிழ் படம் கிடைக்கறாங்க பாரு தங்க ரூட் போட்டம் பா கடைசில அவ அக்கா என் ரூட்ட கிராஸ் பண்ணிட்டா அதிர்ஷ்ட காரண்டா குஷ்பு ரேஞ்ச்ல ஒரு பொண்ணா சாவிட பாடத்துலதான் குஷ்பு இதுல குண்டா அம்பாசடர் கார் மாதிரி வருவோம் டிங்கரிங் வேற ஆயிருக்குமே அவ கொடுமத்தா மறுபடியும்னுக்கு புகுந்து அக்கம் பக்கத்துல கேவலமா பேச மாட்டாங்க வாழா வெட்டன்னு இந்த மாதிரி அவ அட்ரெஸ் பேசி பாக்குற ஒத்து வந்தா சேர்த்து வைக்கிறேன் இல்ல இருக்கவே இருக்கு டைவர்ஸ் அவ பேரு தமிழ் அரசிப்பா ஓகே தமிழ் வீடு அப்படின்னு சொன்னாலே தெரியும் தமிழ் வீடு ஆசிரியர் தெரு நகர் ஓகே அவ சரியான ராட்சசிப்பா ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பண்ணு கேட்டேன் எதுக்கு வீண் செலவு நானே ரத்தத்தை எடுக்கிறேன்னு வரல வெட்டிட்டாப்பா நல்லவேளை யூரின் டெஸ்ட் பணம் கேட்காத ஹலோ நான் சைக்கிள் சங்கர்லிங்கம் பேசுறேன் சைக்கிள் சங்கர்லிங்கம்மா உங்க போனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் என்ன இது கொஞ்ச நாள் ஆளையா காணும் பாண்டிச்சேரி பிரான்ச் விஷயமா டெல்லி போயிருந்த எதுக்கு டெல்லிக்கு எல்லாம் போறீங்க இங்க வாங்க உங்களுக்காக ஸ்பெஷலா டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் டீ பார்த்து அரேஞ்ச் பண்ணலாம் ஆனா டீ குடிக்கணும் அவசியம் இல்ல நேர்ல வாங்க பேசலாம் அவசியம் கூப்பிடுவீங்களா பொண்டாட்டிக்குதான் என்ன சொல்றீங்க புரியல கல்லானாலும் புருஷன் கார் டிரைவர் ஆனாலும் புருஷன் அப்படி நினைக்கணுங்க என்னங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க ஒரே சமயத்துல பத்து கார் டிரைவரை ஆச்சரியமா இருக்க எல்லாரும் பிஏபிஎல் படிச்சுட்டு டாக்டரா தான் இருப்பாங்க கையில என்ன கவனம் தாங்க அது சரி கோர்ட்டுக்கு போட்டே தானே போட்டுக்கணும் என்ன ஐயா புய்யாறீங்க மரியாதை தெரியாது கைதான் எல்லாமே நீ தானா அப்படின்னா ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணு சொல்லுங்க பிரிண்ட் பண்ணி திரு டிராமா டைவர்ஸ் நோட்டீஸ் இருக்காட்டி அவங்களோட அப்படி சொன்னா இப்படி சொல்லணும் நாங்க அஞ்சு வருஷமா பழகிட்டோம் எனக்கு யாரும் இருக்க புருஷன் இல்லாத பொண்டாட்டி இருக்க முடியுமா பொண்டாட்டி இல்லாத புருஷன் தான் இருக்க முடியுமா என்ன மாதிரி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 எங்க வீட்டோட பேரே தமிழ்நாடு சார் வீட்டோட பேரே தமிழ்நாடா ஆசிரியர் தெரு தானே இது வாத்தியார் தெரு நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க என்னம்மா அது ஆசிரியர் தெரு வாத்தியார் தெரு எல்லாம் ஒண்ணுதாம இத பாருங்க ஆசிரியர் வேணா பேர் இருக்கலாம் ஆனா வாத்தியார் ஒண்ணுதான் என்ன ஒன்னுன்னு ரெண்டு வரல் காட்டுறாங்க ஜீன்ஸ் படம் பாத்தீங்களா இந்த வீட்டுல நானும் என் சின்னமாவும் மட்டும் தான் இருக்கும் அப்பாவோட சம்சாரமா இருந்தாங்க என்ன தமிழ்நாட்டுக்கு அழிச்சிட்டு வந்ததும் எங்க சின்னம்மா தான் தாமரைய டெல்லில இருந்து தமிழ்நாட்டுக்கு அழிச்சுட்டு வந்தது சின்னமாவா இதுல என்ன சந்தேகம் ஆனா தாமரை சூரியம் சாயுமே சரியா சொன்னீங்க இவரு சூரிய பிரகாசம் வடக்கையா எங்க தாத்தாவோட தம்பி மாதிரி இந்த வீட்டோட பொறுப்ப அஞ்சு வருஷம் இவரு கிட்டதான் குடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறமும் எங்கிட்டதான் இருக்கும் அதையே நான் பாக்கறேன் சின்னமாக்கும் இவருக்கும் ஒத்தே போகாது தாமரை நான் சொல்றத கேளு சின்னமா மட்டும் நம்பாத கௌத்துடு வாங்க சொல்லிட்டேன் ஆமா பெரிய வந்துட்டாரா இன்னும் வரல வந்தவன் சொல்லி இருப்பீங்க அவரோட போட்டோ எடுத்துக்கணும் வரட்டுங்களா வணக்க வாங்க வாங்க சைக்கிள் சங்கரவிங்க வரு ரொம்ப சந்தோஷம் இவருன அன்பா கேக்கிறாரா இல்ல எச்சரிக்கிறார்க்கு தெரியவே இல்லையா இவரு சைக்கிள் சங்கர்லிங்கம்யா வணக்கம் டூரிஸ்ட் கார் ஆபரேட்டர் சைக்கிள் சங்கர்லிங்கம் டூரிஸ்ட் கார் ஆபரேட்டரா விருதுநகர்ல ஹெட் ஆஃபீஸ் விருதுநகர் பிரான்ச் சின்னமாவுக்கு என்னோட அருமை தெரிய போகுது அவர் இன்னும் சொல்ல இல்லையா ஆச்சரியமா இருக்குங்க சைக்கிள் சங்கர் பேரு வச்சு டூரிஸ்ட் கார் வச்சிருக்காரு கார் வச்சுக்கலாம் ஆனா ஓட்டணும்னு அவசியம் இல்ல ஓட்டல எதுக்கு கார் வச்சுக்கணும் இவர் என்னமோ சொல்றாரு ஆடாளுக்கு வந்துங்கன்னே இருக்காங்களே இருக்கும் போல இருக்கு வீட்டுக்குள்ள ஒரு பிளைஓவர் கட்டிடலாமா இருபது அடி கேப் இருக்காது கேட்டேன் வணக்கம் சார் யார் யா பிளம்பரா சூப்பர் பாஸ்ட் கொரியர்ல இருந்து வரேன் சார் சூப்பர் பாஸ்ட் கொரியர் ஆட்டிக்குன்னு மொதுவா வந்துக்கிறீ பெரியப்பா எலக்ட்ரானிக் இருக்காரு பெரியப்பாவா இந்த கையெழுத்து போடுங்க நீ பிரிக்கன்ிக்ஸ்டி பைவ் மாதிரி சின்னம்மாவா தவிர மத்தவங்க எல்லாரும் நான் வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படியா நேர்த்த எங்க அப்பாவுக்கு நான் பையன் இன்னைக்கு உனக்கு பெரியப்பா நாளைக்கு என்னப்பா அழுவூரா நினைச்சாங்க இருக்காரு அவரு ஓசூர்ல இருப்பாரு திருவண்ணாமலை அப்படியே சிங்கப்பூர் அமெரிக்க போயிடுவாரு நான் காலையில பேப்பர்ல படிச்சாங்க பெரியப்பா ஜப்பான்ல ஓடுறாரா படையப்பாவா நாய் வந்துருச்சு நாய் பேசுது இந்த நாய் பேசும் ஆடும் பாடும் என்னையே சுத்தி சுத்தி வரும் அது கார்த்திகை மாசம் எனக்கு நாய் பாச தெரியும் தமிழ் வீடு பயங்கரம் குழப்பம் தாமரா தெரியும் புரியல உங்க குரல் கேட்ட நாயின்பரே அப்பவே கண்டுபிடிச்சேன் உன்னோட மரப்பண்ணா தான் இருக்கணும் என்னப்பா அவளை அவ என்ன கண்டுக்கவே மாட்டேங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாக்கி கட்டாயம் அந்த வழியா தான் தாமரை இந்த சர்வீஸ் பண்ற ஆபிஸ்க்கு போவாங்க நான் ஐடியா குடுக்கறேன் மா எம்மாளைா கேக்குற மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் ரெண்டு தலையை ஆர்டர் குடுத்தா ஒரு தலை ஃப்ரீ பாவிக்கல சலூன்ல கூட சொன்னது கிடையாது முடிவுக்கு என்ன வேலை சீக்கிரம் சொல்லு சட்ட புட்டுன்னு முடிச்சுட்டு போனோம் எலக்ஷன் டைம் வேலை ஜாஸ்தி பீகார்ல போஸ்டிங் போடுவாங்க தர்மபுரி போடா எல்லாம் ஹோட்டல் வந்து இட்லி சாம்பார் சாப்பிட்டு போற மாதிரி சொல்றேன் சரி யார மிரட்டணும் ஐஏஎஸ்ஆபிஎஸ்ஆர்எஸ்ஆ அது கொறைச்சலான ரேஞ்சில மிரட்டவே மாட்டீங்களா அதெல்லாம் ஒரு பொண்ணை மிரட்டணும் எல்லா வேலையும் சேரும்பா இந்த புண்ணுல அப்படின்னு ஒன்னு மிரட்டுற மாதிரி மிரட்டுவான் நீ ஓடுற மாதிரி ஓடினும் ஐநூறு ரூபா உனக்கு ஓகே அண்ணாத்தா இப்படி பண்ணலாமா எப்படியா நான் முதல்ல ஓடி போயிட அப்புறம் சொல்லுல எங்க ஐயா வைக்க கைதா என்னடா கிண்டில் பண்றேன் அந்த பொண்ணுகளும் முகூர்த்த நல்லா இருக்கு கல்யாணம் கட்டிக்கலாமான்னு நீ ஒரு ரவுடிடா ஒரு பொண்ணா டைம் முப்பது ரூபாய்க்கு வாட்ச் விதிட்டு ஊற எல்லாம் டைம் கேக்குறியா நீ கைல கத்தி வச்சிருக்கே காலையில சேவிங் ஆயிடுச்சுல்ல அதை வச்சு என்ன பண்ண போற கத்தி நீட்டி கைத்த போடுகிற கை கட் கட் கட் கழுத்துல ஒண்ணும் போட்டு வரலா அது காதுல போட்டுக்கிறியா கை கட் கட் கட் வுடித்தனை பண்ணிடலாம் நீ ரவுடியா நடிக்க சொல்ற நான் பேசணும் அப்படியே எழுதி அடிக்கிறியா எலெக்சன்லயே நாங்க பாவிகளா கள்ள ஓட்டு போறதுக்கு இவ்வளவு கௌரவமான வார்த்தை கண்டுபிடிச்சது நீதான்டா என்னடா கண்ணாடி மாட்டிக்கிற பா. எழுத்துப்பாடா பாவி இவ்ளோ கேவலமான ரவுடியை நான் பாத்ததே கிடையாது கண்ணாடி கைட்டு வச்சுட்டு போய் மறைஞ்சு நில்வா கைட்டுற தலைவா சாரிப்பா ஜனாதிபதிக்கு மனு கொடுக்கறதுக்காக கையெழுத்து வாட்டி நடத்திட்டு வர ஹெய் உன் பேர் என்னடா நீ மனு வச்சுக்கோ எப்பாரு ஜனாதிபதி கையெழு என்ன மேட்ரு வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு தரணும்பா எந்த வீரப்பனுக்கு நம்ம சந்தன கடத்தல வீரப்பா யாரு நம்ம சந்தன கடத்தல வீரப்பனாடே என்னடா விளையாடுறியா அந்த காட்டுல இருக்கிற சந்தன மரத்தான் வெட்டிருக்கான் எவ்வளவு ஃபாரஸ்ட் ஆபீசர் கொலை பண்ணிருக்கா சட்டத்துக்கு முன்னாடி அந்த ஒரு குற்றவாளி அந்த எதுக்கு பொது மன்னிப்பு எதுவா இருந்தா என்னப்பா அவன் காட்டுல இருக்க மரத்தை தானே வெட்டியிருக்கான் ரோட்ல இருக்க மரத்தை வெட்டலையே அதுக்குதான் இன்னொரு குரூப் இருக்குல்ல என்னதான் இருந்தாலும் என்னடா புதுசா தமிழன் தமிழன் ஆரம்பிக்கிறீங்க இப்படி ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான் ஹிந்தி பேசுற தமிழன் தெலுங்கு பேசுற தமிழன் குஜராத்தி பேசுற தமிழன் எல்லாரும் தமிழை மாறிடுவாங்க என்ன சாரிப்பா லவ்வுக்கு ஒரு ஐடியா குடுப்பா வீரப்பண்ண கேள்வி கொடுப்பாரு பின்னா வழக்கமான ஒரே ஐடியா தான் பிளாக் அண்ட் ஒயிட் பார்முல இருந்து வருமே ஒரு ரவுடியை ஏற்பாடு பண்ணிருக்கேன் இந்த ரோட்ல ஜன நடமாட்டமே கிடையாது அப்படி தாமரை வரும்போது கத்திய கட்டு அப்படின்னு மறியல ரெண்டு அடி அடிக்கணு அவங்க ஓடிடுவான் அடா பொறி மாதிரி சுத்திருந்தானே நம்மளோட முறம் ஆம இன்னைக்கு அவனுக்கு நம்ம மேல இவ்வளவு அக்கறையா அப்படின்னு தாமரை நினைச்சுட்டா போறோம் அதுக்கு மேல நான் பில்ட் பண்றேன் ஒண்ணட்டுது உடன குருவியா என் அவமானப்படுத்தா யார் தெரியுமா மீசா பெற்றி பொண்ணு தனியா இருந்தா இப்படிதான் மிரட்டுதா யார் ஒண்ணுமே தெ எதுக்குமா அகிருந்து காப்பாத்தீங்க சரி இப்ப இந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க இது என்னமா பெரிய விஷயம் நான் தினசரி யாரையாவது காப்பாத்தே இருப்பேன் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு லாரி வருது குழந்தை உள்ள பாஞ்சிடுச்சு ரோட்ல யாருக்கும் என்ன பண்ணதுல அப்படியே எனக்கு எங்க இருந்தது அப்படி ஒரு தெய்வ பலம் வந்ததோ தெரியாதுங்க அப்படியே ஒரே காலால அந்த லாரியை நிறுத்திட்டேங்க என் பேர் மதுமதி நான் கேட்கவே இல்லையே நான் உங்க கிட்ட கேட்க வந்திருக்கேன் ரெட்டு விழுந்தது வண்டி நிறுத்திட்டேன் நிக்க மாட்டீங்களோ நினைச்சேன் ரெண்டு விழுந்தாலும் நிக்காத போறதுக்கு நான் என்ன கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸா அப்போ நீங்க என்ன காப்பாத்தலையா விளையாடுறியா சிக்னல்ல போலீஸ் ஆதரவோட பிச்சு எடுக்கிறாங்கன்னு பாத்துருக்கேன் இப்ப தற்கொலை வேற பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டீங்களா சரி நான் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்க போறேன் பாய் பாய் என்னமா அழுகி போட்டி போற மாதிரி போறேன் ஒவ்வொரு தடவைக்கு போகும் போதும் என்னோட முயற்சி தோத்துடுது ஒரு தடவை ரயில்வே தண்டவாளி தண்ணி இல்ல என்னமா கொழாலியே தண்ணி வரல கண தண்ணி வருமா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு கிஷ்ணா வருதான் இந்த கயிறால தூக்கு போட்டுக்கலாம்னு நினைச்சேன் கயிறு அறந்து போச்சு கிண்டல் பண்றியா ரெண்டு இட்லி வடகரி கட்டினாலும் இந்த கயிறு அறுந்தோம் இதுல தூக்கு போட்டுக்கறியா நீ என்ன மென்டல இந்த சமுதாயத்தோட கண்களுக்கு நான் பைத்தியந்தா எனக்கும் அப்படிதான் சொல்ல மாட்டேன் அப்புறம் என்ன திட்டிடுவாங்க மன நோயாளின்னு வேணா சொல்றேன் என் கதைய சுருக்கமா சொல்ற விளக்கமா கேட்டுக்கோங்க சுருக்கமா சொல்லி விளக்கமா கேட்கணுமா நீ என்ன மெகா சீரியல் ப்ரொடியூசரா அவங்கதான் சுருக்கமான கதையை விளக்கமா எடுப்பாங்க மாடிப்படி ஏறாம் அப்படின்னா வாரம் எறிகு நேருப்பான் அது நமக்கு மருந்து போயிட்டு போனேன் முன்படி வேற போடுவாங்க மாடிப்படி இறங்குறான் ஏறான் இறங்குறான்னு போட்டு நேர்பாங்க மாடிபடியேத்துக்க ஏதோ மறந்து போயிட்டாலும் இறங்கி வருவோம் கட்டி ரெண்டு வருஷம் ஆகுதுல கைப்பிடி வச்சிருக்கு இடம் அதுவா வழக்கமா ஏரோல உட்காருவோம் ஏரோல உட்காரு ஏ ரோல பத்தாவது சீட்ல நான் உட்கார் அதே சீட்ல வந்து அதே ரோல பதினெண்ணாவது சீட்ல என்னோட காதலர் இருக்கார் காதலரா படம் பாத்துக்கிட்டே ஆரம்பிச்சேன் நட்பு காதலா மாறி ரெண்டு பேரும் காதலிச்சோம் அவர் எப்பவுமே இன்டர்வியூல்க்கு அப்புறம் தான் வருவாரு கிளைமேக்ஸ் வரும்போது எழுந்து போயிடுவாரு ஒரு தடவை கூட கிளை மேக்ஸ் ஒரு நாள் நைட் ஷோ போயிருந்தோம் வழக்கம் தியேட்டர்ல கரண்ட் கட் ஆயிருச்சு ஜென்ரேட்டர் வேலை செய்யல அந்த சமயத்துல நீங்க பிஸி ஆயிட்டீங்களா சில சமயம் படத்தை நிறுத்தி விட்டு ஓட்டுவாங்களே அந்த மாதிரி பேர் என்ன கோனை தியேட்டர்ல நீ சாப்பிட்டத கேக்கலாமா உன்னோட காதலர் பேர் என்னன்னு கேட்டேன் காதலர் பேர் கோனை என்ன குச்சி ஐசா பாப்கான் பாப்கான் நமக்கு போய் வந்து நிக்கிற நாங்க ரெண்டு பேரும் புனைப்பெயர்ல காதலிச்சோம் ஐயோ ஐயோ இன்னும் இந்த டாபிக்லதான் தமிழ் படம் வரவே இல்ல பகத்து பகுத்து சீட்டு ஆனா புனை பெயர்ல காதலிச்சிருக்கீங்க அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டாரு அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போயிருக்கோம் நீங்கதான் எப்படியாவது என்னோட கோணை கண்டுபிடிச்சு என்கிட்ட சேர்த்து வைக்கணும் ஓடி போயிருக்கா சின்ன அப்பா அம்மா விளையாட்டு சிபிஐ லெச்சு வயிற்றுல வளாறதே குழந்தை குழந்தைக்கு புனை போயிடா ஏய் கிண்டல் பண்றியா அது என்ன சாதாரண சிப்ஸ் இல்ல கோயம்புத்தூர் ஐயப்பா சிப்ஸ் ஆனா ஒண்ணு அவர் காதுல கிசு கிசன் பேசிக்கிட்டே இருப்பாரு ஒரு கூட படம் பாத்ததே இல்ல போல இருக்கு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 உங்க காதலன்னு கிடைக்கிற வரைக்கும் நீ எங்க வீட்டுலயே தங்கிக்க அதுக்கு தற்கொலையே பெட்ரு இந்த வீட்டுக்கு போய் பாரு தமிழ்நாடுன்னு ஆளு ஆளுக்கு வருவாங்க போவாங்க சவாலோடுவாங்க தங்கி பாரு தர்மம்மா ஆனா அந்த பொண்ணு என்னோட கண்ண மட்டும் காதலிச்சேன்னு சொன்ன கண்ணு தெரியாத அவங்க அத்த பையனுக்கு என் கண்ண தானம் பண்ணிட்டேன் என்னடா கிண்டல் பண்றியா நாம செத்த பிறகு தாண்டா கண் தானம் பண்ணனும் அதுவும் நம்ம கண்ணு எடுத்து ரெண்டு பேருக்கு பொருத்துவாங்க என்ன ஒரு கண்ணா அவங்க அத்த பையனுக்கும் இன்னொரு கண்ணா மாம பையனுக்கும் காதலிச்சேக்கி அவன் அத்த பையன் என்னடே பையன் வச்சிருக்கீங்க கார்பரேட்டர் கட்டி குடுக்கற மாதிரி குடுத்துன்னு இருக்கீங்க ஐயா தர்மம் பண்ணுங்கயா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா அய்யோ நான் ஒரு நாளைக்கு பிச்சைக்காரங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் தர்மம் பண்ணுவேன் ஆயிரம் ரூபாய் ஆச்சு அதான் சொன்னேன் இன்னைக்குன்னு பாத்து பணம் கொண்டு வரல பணம் இல்லையாப்பா பணம் இல்லன்னா பரவாயில்லங்க மாஸ்டர் கார்டு கார்டு ஏதாவது குடுங்க சர்வீஸ் சார்ஜ் கூட வேண்டாம் இந்தாங்க இந்த வேலை இல்லன்னா வச்சுக்கோங்க தங்க வழியில கைட்டு குடுக்கறீங்க பதினெட்டு கேரக்டா இருக்கும் எப்படியா கண்டுபிடிச்சா ஜ எங்கலி சேதாரம் எதுவுமே அங்கதான் இறக்க சுபாவது பண்ணாதீங்க பண்ணா என்ன தப்பு ஊனமா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியும் ஊனமா இருக்கிறது கஷ்டம் ஆனா அவங்களுக்கு தேவை இறக்கம் கிடையாது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உண்டாக்கி குடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அவ்வளவுதான் எல்லாரும் கால வச்சுன்னு வந்து நிப்பாங்க தெரியுமா முட்டை அவங்க வாழ்க்கையை குடுத்துருவீங்க போல இருக்க கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஹாண்டிகாப்ட கல்யாணம் கூட பண்ணிப்பேன் நாங்க கூட ஹாண்டிகாப்ட பேச்சல இருந்தாமா எங்களையும் கல்யாணம் பண்ணிக்கோங்கமா போடா. உங்க தங்க வலியல்க்க பாருங்க இறக்கமா இருக்கணும் ஆனா ஏமாலியா இருக்க கூடாது நான் கூட லலிதா ஜுவல்லர் விளம்பரம் பண்ண துட்டு குடுக்காத ஏமாத்திட்டாங்க சரி லலிதா ஜுவலர்ஸ் ஏமாத்திட்டாங்க வியாபாரம் நினச்சி சும்மா விட்டுட்டேன் ஆனா கந்தசாமின்னு ஒரு ஆளு என்னோட குதிரை ரேஸ்ல ஓடி கால் ஒன் போச்சு அப்படின்னு இருபத்த வாங்கிட்டாங்க அதுலயும் ஏமாந்துட்டாங்க குதிரை காலுக்கு தான் உதவி செஞ்சீங்க அப்புறம் எப்படி ஏமாந்து போவீங்க அது பொய்க்கால் குதிரீங்க பாப்கார்ன்ல்லிப்பு ஜனாதிக்கு உடனே ஒரு ம இல்லப்பா பீகார்ல ஒரு தமிழ் டாக்டர் பேஷண்டுக்கு ஊசி போட்டாரு பேஷண்ட் அவுட் குடுத்துட்டாரா ஆமா ஒரு தமிழ் டாக்டர் இங்கிலீஷ் ஊசி போட்டாரு செத்து போனது வடநாட்டுக்காரன் அதனால தமிழால தூக்கில போடக்கூடாது கிளம்பி இருக்கீங்க ராத்திரி ஒத்தா நான் தமிழனு சொல்லி கட்டி காட்டினா வீட்டுல இருக்க நகை எடுத்து கொடுத்துருவா அப்புறம் உனக்கு ஒரு நியாயம் ஜனங்களுக்கு ஒரு நியாயமா சரிப்பா சரிப்பா மன்னிச்சுக்க காதலுக்கு ஒரு பபுல் கம்ப் பாதி நீ சாப்பிடுறேன் இன்னொரு பபுல் கம்ப் கூட இப்ப குடுத்தாச்சு பாவி பபுல் கம்மா மூழ்கின முதல் நீ தாண்டா அத ரெண்டு மணி நேரம் சவுக்கு சவுக்குன்னு மின்னுட்டு அப்புறம் சுருட்டி சீட்டு கடியில ஒட்டிட்டு போனோம் தமிழ் பண்பாடே தெரியாத நீ வந்து அதிர்ச்சியில ஓமியா கூட யாருக்குமே அதிர்ச்சி வராது அப்படி வானா அப்படியே நம்ப முடியாத விஷயத்த சொன்னாதான் அதிர்ச்சி ஆயிடும் ஜெயிச்சிருச்சு அவளதான் இந்தியா ல எல்லாருமே அதிர்ச்சியில ஊமியாயிடுவாங்க அது சரியா வராது ஜப்பான்ல நில அதிர்ச்சி அதை பார்த்து அதிர்ச்சியில நீ ஊமியாயிட்ட என்னப்பா எங்கே இருக்கிற ஜப்பான்ல அதிர்ச்சி வந்தா எப்படி ஆக முடியும் அதை சாட்டிலைட் டிவில காட்டிக்கலாம் அதிர்ச்சி பேர் பாருங்கன்றாங்க அதிர்ச்சியில நீ ஊமியாயிட்டேன் அப்புறமும் ஒரு அதிர்ச்சி தானே தாமரை மாமாயே வாய்ப்பிருக்கா கபு பல்தேகவே இல்ல இதே நான் எப்படி சொல்லுவேன் தாமரை மதிவான அதிர்ச்சி அதிர்ச்சு ஆயிட்டோம் வெளிநாக்கு கட் ஆனது உள்நாக்கு அதை முழுகிட்டா நாளைக்குதான் வெளில வரும் அப்படின்னா மாமா வாழ இந்த ஜென்மத்தில பேச முடியாதா எந்த ஜென்மத்திலயும் தெரிஞ்சுக்காம நான் தான் ஏதோ பேசிட்டேன் மாமா சின்ன வயசா இருக்கும்போது குழந்தையா இருந்திருப்பீங்க அப்பவே நல்ல வளர்ச்சியா சாப்பிட அழுதா பாட்டு பாடுவீங்களே எல்லா எட்லியும் அப்படிதான் குழந்தைங்க அடுத்தா உன்னே அம்மா பாடுவாங்க நினைச்சுக்கோ சரி பாவம் அவங்கள அழுகுறாங்க போல இருக்குன்னு இது அழுகிய நிச்சயம் ஒரே வேவ் லெங்க்லதான் பாடுறது யாராச்சாரோ அந்த பாட்டாமா எல்கேஜி படிக்கும்போது மாமா தான் எனக்கு ரைம்ஸ் எல்லாம் சொல்லி தருவாரு எல்கேஜி படிக்கும்போது அந்த காலமா இனிமே ஆறாவதுக்கு அப்புறம் தான் ஏபிசிடி அது வரைக்கும் அப்படிங்கணும் துரோகின்னு சொல்லிடுவாங்க அதான் ஆனா இப்படி படிக்க சொல்றாங்க பையன் பேரெல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு டெல்லியில சந்தோஷமா உட்காந்துக்கிறாங்க என்ன பண்றது அதெல்லாம் நாம சொல்லவே கூடாது பாபா பாபா பத்தியா ஓமியானா கூட கடவுள் பக்தி போல பாபா பாபான்றான் பாபா உன்ன குணப்படுத்துவாரு Ba, ba, ba, ba, ba, ba, ba, ba, ba, ba, ba, ba, raimsa, raimsa, ba, ba, black sheep, have you any wool? Yeah? பாடு என்ல் திரி ஆடிட்ட உடல் ஊனமுற்றவனத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்க சொன்ன போது என்னடா முரமாமா நாய் மாதிரி சுத்துறானே அப்படின்னு நினைச்சேன் பாபா ஓவர் நைட் அவனை ஊமையாக்கி உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது நீங்க சும்மா இருக்கா மேட்ரு அண்ணாட்டா வாங்கின பணத்துக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அவனால பேச முடியாதுடா ஊமியாட்டா உனக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்பட நம்ம கையில ஊமியா நடிக்கல நீ நடிக்கல அதிர்ச்சியில ஊமையாயிட்டாரு அப்படியா ஒரு சங்கு சக்கரத்தோட வருது இல்லீங்க மாறு வேஷத்துல அதாவது ஒரு திருட மாதிரி வந்து அவனோட பக்திக்கு மெச்சி அவன் மறுபடியும் பேச வச்சுட்டாரு நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது யார இவரம் பண்ணிக்கணுமா மாட்டேன் என் காதலை நான் மாட்டேன் நான் ஊமையா இருந்தாதான் நீ என்னை கல்யாணம் அனுப்பினான் சொல்லாமலே படத்துல வரா மாதிரி இப்பவே நாக்கு வெட்டிக்கிறேன் அறிவு கட்டான பலத்தே கெடுத்து கூட வாய தற்கிடையா நாக்க வெட்டிக்கிறியா நீ ஊமியா இருக்கணும்னா நாக்கு வெட்டிப்பா வேற ஏதாவது சொன்னா வேற எதையாவது கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தெரியும் அதெல்லாம் வெட்டிக்கா பண்ணுவீங்க சினிமால மட்டும் அப்படி வரலாமா சினிமாவில வரதுல நெஜமாடா நெஜமாவே லிவிங் நாக்க வெட்டிப்பாரா அதேதோ ரப்பர் நாக்க கட் பண்ணி தனியா போட்டு பேட்டரி வச்சா டக்கன்னு அடிச்சுக்கு போகுது என்ன நினைச்சிட்டு இருக்க வாழ்க்கைக்கு பண முக்கியம் இல்ல குணம் தான் முக்கியம் ஒரு ஹீரோ சொல்றாருன்னா துட்டு வாங்கி தான் ஷூட்டிங்கே வருவாரு தெரிஞ்சு வச்சுக்க நல்லா சொல்லுங்க அப்படி சொல்றேமா நீ சோஷியல் சர்வீஸ் பண்ண தப்பு இல்ல அதுக்காக நான் கல்யாணமே கட்டிக்காத சோசியல் சர்வீஸ் பண்றங்கிறது ரொம்ப தப்பு எவ்ளோ பொம்பளைங்க ஊர்ல கல்யாணம் ஆயிட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ணலயா புருஷன் வீட்ல கரண்டியோட சமையல் பண்ணிட்டு இருக்கான் அது மாதிரி இந்த கரண்டி வாங்கி கொடுத்துட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போ இது எனக்கு அப்படி ஒரு ஆசை இல்லாமதா இருந்ததுமா சொல்றே அந்திரஞ்சு நீங்கள காதலிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க ஆமாமாமா அவர்கிட்ட சொல்ல வெக்கமா இருந்தது அதான் உங்ககிட்ட சொன்ன சொல்லுங்கம்மா என்ன அழகப்பா. என்ன இந்த நிமிஷத்து நீ நானும் நண்ப இல்ல உன்ன மாதிரி நூறு பேரை பாத்தாச்சு அடுத்த மாசம் திரும்பி வருவேன் எனக்கு தெரியாது போப்போ அழகப்பன் என்ன ஐ லவ் யூ நான் கிண்டல் பண்றீங்க போலங்குற மாதிரி பேசிட்டு இருக்க அப்ப இந்த தாமரை உங்களுக்கு என்னம்மா தாமரை பிடிக்கலன்னு நான் சொல்லுவேன் தாமரை நல்லபடியா வளரணும் தானே நான் ஆசைப்படுறேன்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 நான் அழகப்பாவை காதலிக்கிறேன் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதான உங்களுக்கு எப்படி தெரியும் அக்காவா நீங்க தம்பி நீங்களே ஓஹோ தாமரி நீங்க காதலிக்க முடிவு எடுக்கல என்னாலும் நான் எடுத்திருப்பேன் இப்பதான் தம்பி நீங்க தாமரி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு எடுத்திருப்பேன்னு சொல்ல வந்தேங்க தம்பி உங்க கல்யாணத்துக்கு நான் மட்டும் சம்மதிச்ச போதாதே வக்கீல் சாமியும் சம்மதிக்கணுமா பெரியப்பாவும் சம்மதிக்கணும் பெரியப்பாவா அவர் எப்போ வருவாருங்க அவர் இந்த வீட்டை விட்டு போய் அஞ்சு வருஷம் ஆகுது வந்துருவாருல பெரியப்பா வர வரைக்கும் எனக்காக வாடாம காத்துரு நான் கிளம்புறேங்க சபாஷ் சந்தமா இது வரைக்கும் வராது பெரியப்பா எப்படி வருவாரு பெரியப்பாவ ஒருத்தர் ஏற்பாடு பண்றோம் கரெக்ட் அழகப்பா பெரியப்பாவை பாத்துதில்ல மீசாபட்ட முருகேசன் பெரியப்பா மாதிரி வர சொல்றோம் அழகப்பா பிடிக்கல சொல்ல சொல்றோம் என்ன பொறுத்த வரைக்கும் தாமரை எப்பவும் கைக்குள்ளதா இருக்கணும் தாமரை சீதம் இல்ல தாமரை கோயிலுக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு பெரியப்பாவோட பிறந்த நாள் ஓ நானும் போய் பாத்தீங்கன்னா வந்துருவா அப்படியா சந்தோஷமான விஷயம் என்னை ஆடிட்டர் ஆடிட்டர் அவர வக்கீல் வக்கீல் நீங்க திடீர்னு ஆடிட்டர் ஆகிட்டீங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஆடிட்டர் என்னுடைய அட்வைசர் எல்லாம் கடைசியில உதவி இவர்தான் வாங்குவாரி என்னோட நம்பிக்கையான ஆளு பாத்துக்கங்க இந்த நம்பிக்கையான ஆளுன்னு சொல்றாங்க அவங்கதான் கூடவே இருந்து கவுத்துருவாங்க பாருங்க எங்க மட்டும் பழச்சிக்காதிங்க அப்புறம் பிப்ரவரி முப்பத்தொன்னுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ளேயே பிப்ரவரி மாசம் முப்பத்தோராட்டம் அப்புறம் நான் வரேன்னா பாக்கலாம் இந்த மாசம் தேதி சொல்லி சவால் அவங்களை நம்பாதீங்க அவங்க வருஷம் சொல்லவே மாட்டாங்க சின்னமா பெரியப்பா வராரு முரசொலியில போட்டுருந்தது முரசொலியா தினகரன் இப்ப தினகரன் சொன்னா சின்னமா நம்புவாங்க பெரியப்பா வந்துட்டு பெரியப்பா வராந்த நாள் போது பெரியப்பா ஊர்லயே இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே இந்த பிறந்த நாளைக்கு வரா அவர் இந்த வீட்டை விட்டு போய் அஞ்சு வருஷாவது எப்படி இருக்கிறாரோ எந்த ரூபத்தில் இருக்கிறாரோ மனுஷ ரூபத்துலதான் இருப்பாரு சின்னம்மா பெரியப்பா வந்துட்டேன் பெரியப்பாவா இல்ல இவர் பெரியப்பானந்த சாமிகளா ஆ சாமிக்கு நான் பெரியப்பா ஆண்டவனுக்கு பெரியப்பானந்தா ஓ பெரியப்பானந்தா எங்கெந்து வரீங்க மீசா பேட்டை நம்ம ஏரியா தாமரைக்கு எப்பவுமே மேல பாசம் தாமரை சின்ன பழந்தையா இருக்கும்போது மூக்கொழிட்டு நிப்பா நான் தான் மூக்கு சிந்தி விடுவீங்களா சொல்லிட்டீங்கன்னா மூக்குதான் சிந்தி விடுவாங்க யாராவது கால் கழுவிடுவாங்களா நீங்க இந்த கொரியர் சத்தியமூர்த்தி தானே என்னங்க இது கோலம் ஊர்ல கல்யாணம் மாறுல சந்தனம் சொல்லுவாங்க என்னது இது இன்னைக்கு பெரியப்பாவோட பிறந்த நாள் கோயிலுக்கு போயிட்டு தங்கத்தேட்டு தங்கத்தேர் இழுத்தீங்களா திருப்பி கோயிலே விட்டுங்க நிறைய பேர் வீட்டு வரைக்கும் போயிருங்களா உங்களுக்கு என்ன பக்தி தங்கத்தேர் இழுத்திருக்கீங்க பெரியப்பாவே பெரியா பெரியப்பா இனிமேல் தான் வர போறாரு பெரியப்பா வரப்போறாரு என்ன வக்கீல் இதெல்லாம் உன்னோட ஐடியாவா யார அவரு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 நீங்க பெரியா நான் தான் என்னங்கது காலிங் பில்ல அந்த பக்கம் அடிச்சுது நீங்க ஏதோ வழியா வரீங்க என்ன பெரியப்பா எங்களை எல்லாம் இப்படி தவிக்க விட்டுட்டீங்க நீங்க எப்ப வருவீங்கன்னு நாங்கெல்லாம் ஏங்கி போயிட்டோம் எப்ப வருவார் எப்ப வருவாரு ஏங்க வைக்கிறதானே பெரியப்பா ஸ்டைல பெரியப்பா இந்த வயசுலயும் போயிட்டேன் ஆனா அமெரிக்கா எனக்கு பிடிக்கல ஏ கொஞ்சம் தூங்கினா கூட மொட்டை அடிச்சிடறாங்களா டவுன் டவுன்ல ரொம்ப திருட்டு பையன் ஜாஸ்தி அதானே அப்புறம் திருவண்ணாமலை ஆசிரமத்துல செட்டில் ஆயிட்டேன் அவர எங்க வந்தாரு அவர் சொன்னா இவன் வந்தான் என் பெரியப்பா உங்களுக்கும் சின்னம்மாக்கும் ஆக்சுவலா என்ன சண்டை சொல்ற அப்பா அம்மா இல்லாத தாமரைய சின்னம்மா தான் வளர்த்தாங்க சரி அதனால இந்த வீட்டோட அதிகாரமும் வீட்டு சாவியும் சின்னமா கட்டு இருந்தது ஓகே வீட்டுல விளக்கரியில குழாயில தண்ணி வரல அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு சின்னமா என் பேர்ல கோவப்பட்டாங்க அவங்க கோவப்பட்டது தப்புதான் விளக்கரியில குழாயில தண்ணி வரலன்னு சொல்றது ரொம்ப நியாயமான விஷயம் இப்போ கூடதான் விளக்கரியில கொழால தண்ணி வரல சூரிய பிரகாஷ் ஐயா உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஆனா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் தெரியலையே ஆக்சுவலா வெளியில என்ன பேசிக்கிறாங்க உங்களுக்கும் சின்னம்மாவுக்கு என்ன சண்டேனா ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு லேட்டா வந்தீங்களா வாச கதவு சாத்திருந்துதான் நீங்க தோட்டத்து வழியா வந்திருக்கீங்க அப்போ சின்னம்மா செக்யூரிட்டிய வச்சு உங்களை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 தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களோட வச்சியில விட்டு தங்கத்தேர் அவங்களே செஞ்சாங்க உங்க கொரியர் சத்தியமூர்த்தி தங்கத்தேர் இழுத்திருக்காரு நானா சொன்ன அவர செய்யறாரு எல்லாரும் இதே பதில சொன்னீங்கன்னா நாங்க என்ன காதல பூ வச்சுன்னு வாயில வரல வச்சுன்னு கேட்டுக்கணுமா வாத்தியா ரொம்ப கஷ்டப்பட்டு பராமரிச்சு இந்த வீட்டோட பொறுப்ப சின்னம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு போனா சின்னம்மா அதை சரியா பயன்படுத்திக்கல ஆனா நீங்க உங்க ஆதரவை சைக்கிள் சங்கர்லிங்கத்துக்கு சூரிய பிரகாசத்துக்கு நெருங்கி வராங்க ஆதரவு உண்டு ஆனா எப்பவும் இருக்கும் சொல்ல முடியாது அது எப்ப தெரியும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தெரியும் ஓ இவரு வாயில்ல பூச்சி மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாருங்க மெல்லாம் ஆனா துப்பணும்னு அவசியம் இல்ல என்ன சைக்கிள் உங்களை ரெண்டு நாளா காணும் பாண்டிச்சேரி பக்கம் போயிருந்தீங்களா பிரிப்பா வந்துட்டீங்களா வாங்க சூரியா வாங்க பிறந்த வாழ்த்துக்கள் நன்றி தம்பி போட்டோகிராபர் பாப்பா போட்டோ எடுப்பா வாங்க வாங்க எல்லாம் சேர்ந்துக்கலாம் தாவரே சூரிய பிரகாஷம்ல போய் நில்ல ஐயா சைக்கிள் வாங்க நட்பு வேறு கொள்கையை வயிற எல்லாரும் கையை தூக்க போட்டோ எடுக்கணும் கை கிழியாம இருக்கணும் உங்களோட ஆதரவு யாருக்கு என்னோட ஆதரவு யாருக்கும் கிடையாது எனக்கு ஆதரவு இருக்கோ கண்டிப்பா சின்னமாவும் கிடையாது வரட்டுங்களா பெரியப்பா நானும் அழகப்பாவும் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆசைப்படுறோம் உங்க முடிவுக்காகதான் காத்துட்டு இருக்கோம் கூடி சீக்கிரம் என் முடிவை சொல்றேன் சரிங்க தாம விஷயத்துல நான் எடுத்த முடிவு தான் நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னா தப்பான முடிவை நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லப்படுறேன் அவர்தான் கேள்வி கேட்கணும் அவர் யாருமே கேள்வி கூடாது பாருங்க அழகப்பா மேல பெருப்பு வரணும் அதுக்கு ஏதாவது சூட் கேஸ்ல போட்டு அழப்பா கொடுத்துருங்க இதே மாதிரி சூட் கேஸ்ல கொஞ்சம் போட்டு நான் கொடுத்துறேன் மதிவான மூலமா பெட்டியை மாத்திரலாம் அழகப்பா தான் பணத்தை எடுத்துட்டாங்க மதுவான சாட்டி ஓகே நீ பெட்டியை மாத்திவோ சட்டியை மாத்திவோம் என் பணம் என் கைக்கு வந்தாக்கணும் அழகப்பா சின்னம்மா இந்த சின்னம்மா பணமும் பொட்டியும் கொடுக்குறீங்க டெல்லியில போய் கவுக்கணுமா இல்லப்பா இதுல ஒரு லட்சம் கள்ள நோட்டா மாத்தி தரணுமா என்னங்க பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல கொண்டு எல்லாருக்குமே கள்ள நோட்டு தராங்களா இந்தியன் எக்கானமியை ஒழிக்கணும் அவங்கள ரூபாயா இருக்கு நாணயமா மாத்தி தரணும் ஏன் சின்னம்மா உங்ககிட்ட இப்ப நாணயம் இல்லையா என்னப்பா இது தாமரை கல்யாணமா வேண்டாம் சொல்லிட்டு இருந்தா உங்க மேல உயிரே வச்சிருக்கா நான் வேண்டிட்டு இருக்கேன் தாமரை எடைக்குதானே என்ன கல்லுயோ சாதாரண கல் இல்லீங்க என்னது கருங்கல் யாராவது கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத உதாரணம் சொல்றேன் ியழகப்பா இந்த என்னோட பணம் ஆமா நீங்க தானே சொன்னீங்க பெட்டி நிறைய பணம் இருக்கு யாருக்கும் தெரியாத மறைச்சி வெயி பங்கு தர சொன்னீங்கல்ல யாருக்கும் தெரியாத மறைச்சி தானே வைக்க சொன்ன ஓபன் கிண்டல் பண்றியா என்ன கல் சாதாரண கல் இல்லீங்க கூழாங்கல் என்ன இது லெட்டரு அன்புள்ள தாமரிக்கி இத்துடன் இமயமலையிலிருந்து மந்திரிக்கப்பட்ட கற்களை அனுப்பியுள்ளேன் இது சின்னமா சின்னம்மாவிடமிருந்து உன்னை காப்பாற்றும் ஏதாவது பிரச்சினையே வந்தால் ஒவ்வொரு கல்லாக எடுத்த அடி இப்பா அப்ப பணம் எங்கிட்ட இருக்கா போய் சொன்னா சொன்ன முடிக்கிற ஐடியா தானே ஒரு கேஸ் கூட கோர்ட்ல போனி ஆகல வீட்டுல வந்து குள்ள நெறிவால பண்றியா நீ சரியா சொன்னீங்க தம்பி இதுக்கெல்லாம் இந்த வக்கீல் தான் வெளியில போடா போடாமீங்க எப்ப நீ ஆடிட்டான இந்த கதி ஏற்படும் எனக்கு தெரியும் போ அப்படியா சின்னமா நல்லா கேட்டுங்க உங்க மேல இருக்கிற பழைய மட்டும் இல்லாம புதுசா கேச போட்டு வர ஏப்ரல் பதினேழுக்குள்ளீல் சாமி இல்ல போயா எல்லா கேஸ்ல இருந்து சின்னம்மா வெளில வராங்க புதுசா கேஸ் போறியா ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதியில இருந்து கோர்ட்டுக்கு லீவ் ஆனா பேசுறாரு அவரு வாங்க பிரிப்பா வாங்க என்ன இந்த தடவை மாடி வழியா இறங்கி வந்துட்டீங்க பெரியப்பா யா இமயமலிக்கா ஹிமாலயா ஓட்டல தங்கியிருங்க ஏன் திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க வாங்க சூரிய பிரகாஷ் வாங்க இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சூரிய பிரகாஷ்யா எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாரோடைய ஆதரவும் இருக்கு அதே சமயத்துல அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு ஏன் ஒவ்வொரு தடவையும் பெரியப்பா வரும்போது அவரோட ஒட்டி ஒட்டி போட்டோ எடுத்துக்கிறீங்க உங்க லெவலுக்கு அது எங்களுக்கு சரியா படல ஐயா நமக்கு என்னைக்குமே பெரிய ஆதரவு தேவை இருக்கோ இல்லையோ ஆதரவு சின்னம்மாக்கு போயிடக்கூடாது அது முக்கியம் ராஜதந்திரி ஐயா நீத்துங்களா வாங்க சரிப்பா இப்போ உங்க முடிவு சொல்லுங்க வர பௌர்ணமி அன்னைக்கு சொல்றேன் எங்க கிரிவலம் போ போறீங்களா சீக்கிரம் சொல்லிடுங்க ஆனா ஒண்ணு என்ன சின்னம்மா கட்ட இருந்தா இந்த வீட்ட அந்த ஆண்டவனாலும் காப்பாத்த முடியாது என்ன சொன்னீங்க உண்மையத்தான சொன்ன உங்ககிட்ட அதிகாரா இருந்தா அந்த ஆண்டவன யாராலேயே காப்பாற்ற முடியாது எதுக்கடுத்தாலும் எங்கேயும் ஏடா கூடும் நான் போறப்படுறேன் அய்யோ பெரியப்பா பெரியப்பா என்ன பெரியா அவர் வந்த கதவை சாத்த வேண்டியதான அது சரி அவர் எந்த வழியா வராம யாருக்கு தெரியும் என்னங்க அது என்ன சாவி இவங்க கிட்டியா அவங்க கிட்டியா அதிகாரம் யாருக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு எப்ப வீட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிங்களோ பிரச்சனை இருக்கதான் செய்யும் ஆனா கூடிய சீக்கிரம் நல்ல முடிவு ஏற்படும் பெரியபாக்கு சின்னமாவ சின்னமாவுக்கு சூரிய பிரகாசத்தை பிடிக்கல சைக்கிள் சங்கர்லிங்கத்துக்கு யார பிடிக்கும் யார பிடிக்கலன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல தாமர தாமர என்ன மதுமதி என்னோட போனேஜ் கடிச்சுட்டாரு அப்படியா இத பாருங்க லெட்டர் போட்டிருக்காரு நான் இருக்கிற இடத்த தேடி இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு பாப்கார்ன் போட்டலத்தான் வர எழுதிருக்காரு அவரு தான் போன இருக்குது நாங்க எங்க இருந்தா இடத்துல இருக்கோம் உள்ள போயிடுறோம் எல்லாரும் குன்னக்குடி வாசிக்கிறீங்க என்ன மேட்டர் உங்களை கள்ளம் இல்லாத வெள்ளம் வேகத்துல வந்து நிக்கிறீங்க என்ன சொல்றேன் இந்த லெட்டர் படிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் என்ன லெட்டர் இது அன்புள்ள பாப்கான் உனக்காகவே உருகும் கோனை சிறுதும் கடிதம் இரிட்டில் இருட்டில் தொடங்கியம் வாழ்க்கைக்கு ஒலி கிடைத்து விட்டது உன்னை தேடி நாளை காலை பத்து மணிக்கு பாப்கார்னுடன் விரைந்து வந்து கொண்டிருக்கிறேன் அன்புடன் கோன் ஐஸ்கிரீம் திஸ் லெட்டர் ஸ்பான்சர்ட் பை அருண் ஐஸ்கிரீம் என்னடா இது இசை விழா மாதிரி ஆளாளுக்கு எல்லாத்தையும் ஸ்பான்சர் பண்றாங்க டிராமாவை தான் ஒரு ஆள் கண்டுக மாட்டேன்றா சமாளிக்க வேண்டாம் பேசாம இந்த பொண்ணாணம் பண்ணிக்கோங்க பாப்கார் நீ தான் கோனை உனக்கு எவ்ளோ தைரிய எனக்கு நீ பாப்கார்ன் கொடுப்பேன் ஐயோ உங்களுக்கு பாப்கார்ன் பிடிக்காது எனக்கு தெரியாது என்ன விட்டுருமா என்ன இப்படி ஓடுறாரு அழகப்பா வாங்க சைக்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாப்கார் சாப்பிட்றியா ஐயா ஐயா நீதானா என்ன என்னம்மா அது வயசு பொண்கள் யாராவது அத்தான்னு சொன்னாக்க கல்யாணம் ஆனா கூட என்னம்மா ஆனா குண்டு வச்ச மாதிரி இப்படி ஓடுறாங்களே என்ன மேடர்ன்னு புரியவே இல்லையே பாப்கார்ோடுக்கேதானல்வாத நீ பாப்கார்ன் தரியா இந்த பாப்கார்ன் பாப்கார்ன்ல பெரிய பிரச்சனை என்னம்மா சந்தேக தீர்ந்து அண்ணா அண்ணாவா அத்தான் அண்ணா இது நடவு வார்த்தையே தெரியாதா கசன்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்போ கண்டிப்பா என்னோட கோனேஜ் கிடைச்சிட்டு வரா நான் ஒரு கேள்வி கேக்கறேன் கரெக்டா நல்ல திருடனுக்கும் கெட்ட போலீஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாது யூனிஃபார்ம் தான் என்ன மதுமதி பொட்டி விட கிளம்பிட்டா என்னோட கோனேஜ் மறுபடியும் லெட்டர் போட்டுருக்காரு அந்த ஆளுக்கு எப்படி உன்னோட தெரியுது என்ன எதுக்க அன்புள்ள பாப்கான். அழகப்பனை நம்பாதே தவிர்க்க முடியாத காரணத்தால் குறிப்பிட்டபடி என்னால் வர இயலவில்லை உடனடியாக ஒரிசாவுக்கு வரவும் உனக்காகவே கோன் ஐஸ் கிரிமன் ஜனத்தொகை அடிச்ச புயல்ல ஒரிசாவே மேப்பிலிருந்து எடுத்துட்டாங்க ஒன்னு ஒரிசா கூப்பிடறான்னு தெரியல கூப்பிட்டாலாவது முதலமைச்சர் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீ எதுக்கும் என்ன பண்ண என் போய் வெயிட் பண்ண அந்த மாடத்துல சாவி வச்சிருக்க ஓகே மதுமதி பெட்டியோட எங்க போறா அவளுடைய காதலன் அவள ஒரிசா சொல்றானா போரா அவ காதலன் கிடைச்சிட்டானா அதனால்தானே ஒரிசா போறா தமிழ்நாட்டுல கேள்விக்குறியா இருந்த பாப்கான்கு ஒரிசாவுல பதில் கிடைச்சிருச்சு ஆனா என்னோட எதிர்காலம் தான் என்னன்னு எனக்கே தெரியல கவலைப்படாதம்மா தமிழ்நாட்டுல தாமரைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு ஆனா அவசரப்படாம இருக்கணும் பெரியா தன்னோட முடிவை சொல்லிட்டாரு பெரியப்பா முடிவு சொல்லிட்டா கொரியர் முடிவா லெட்டர் சத்தியமூர்த்தி தெரியும் பெரியப்பா எழுதும் இருபத்தி ஏழாவது கடிதம் நீ அழகப்பாவை காதலிக்கிற ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மதிவானந்தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும் இதுதான் என் முடிவு இப்படிக்கு உன் அன்புள்ள பெரியப்பா தாமரை தாலியோட வந்திருக்க வாமா கல்யாணம் பண்ணிக்கலாம் தகுனமே சரியில்லையே யாருன்னு பாப்போம் வணக்கம் நாங்க சூப்பர் டிவி வந்து வரோம் சூப்பர் டிவியா ரெண்டாயிரம் மில்லியன் ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறோம் சார் யார் ரெண்டாயிரம் மில்லியன் அடிச்சு வாங்கி எடுக்கிறாங்க பாப்பீங்களா இல்ல சார் மில்லியத்தை சுருக்கி மில்லியன் போட்டுருக்காங்களே அந்த அம்மாவா அந்த அம்மா வச்சுதான் சார் ப்ரோக்ராம் இவங்க ஒரு வார்த்தையை ஒருத்தருக்காக சொல்லுவாங்க சரி அந்த வார்த்தைய ஒவ்வொருத்தரும் மத்தவங்கால சொல்லிக்கிட்டே வரணும் கடைசியா இவங்க கிட்ட சொல்லணும் அதாவது இந்த ஆபீஸ்ல இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கோர்ஸ்ல இந்த மாதிரி வரும் ஆமா சார் இவங்க சொன்ன முதல் வார்த்தையோ இவங்க கிட்ட சொல்ற கடைசி வார்த்தையோ ஒத்துப் போச்சுனா சூப்பர் மில்லி குடும்பம் பட்டம் கொடுப்பீங்க முருகன் வாங்கிட்டு போட்டார் போல இருக்கு நினைக்கிறாங்க பாருங்க தமிழ்நாட்டுல நாலு ரூபா போஸ்ட் கார்டு வாங்கி பல பேர் ஏட்டாங்க அவங்களை ஏமாத்திராதீங்க ஏமாத்த மாட்டேன் சார் மேடம் சொல்லுங்க சொல்லுங்கம்மா புல்லு தடிக்கி கல்ல விழுந்துட்டானா ஐயா சைக்கிள் நீங்க உங்க காதல சொல்ற கேட்டுக்கங்க புல்லு தடிக்கிட்டான் காதல ஒண்ணு சொல்றேன் சினிமா இங்க வாங்க நான் சொல்றேன் கவனமா கேட்டுக்கோ நாக்கு கட்டாயி பேச்சு போச்சு என்ன முடிக்கிற அந்த பொண்ணு சொல்லு மதிவான சொல்றேன் கேட்டுங்க பேச்சு போய் மூச்சு நின்று போச்சு அதே குறை கிளோடு கோரை மாட்டியா காதுன்னு பேசு ஒரு பொண்ணுற கை நீ யாருன்னு கண்டுபிடிக்கதான்டா இந்த டிராமா பண்ண தாலியை எடுத்து கட்டு தாலியை கட்டு அதே வீடியோ எடுங்க தப்பு பண்ணா இது மாதிரி எடுத்து தொடர்ந்து கேபிள் டிவில காட்டுங்க அப்பதான் பிரிந்து வாங்க என்ன லெட்டர் போடுறியா அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அன்புள்ள தாமரைக்கு ஏயணும் அந்த இடத்துல அன்புள்ள ஜனாதிபதிக்குன்னு ஏதி அதை அடிச்சிருக்க அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் நீதான் அந்த ஆளுன்னு என்ன மன்னிச்சுடுங்க என்ன தாலி கட்டினால சந்தோஷமா இருங்க என்ன அநியாயம் பாத்தீங்களா புல்லு தடிக்கு கல்ல தான். அப்படின்னா பேச்சு போய் மூச்சு நின்னு போச்சு அப்படின்னு வதந்தி பரவுது நல்ல விஷயத்த நம்மள சொல்லவே விடமாட்டாங்களே பெரியப்பா எதிர்பாராத விதமா வந்துருப்பீங்களே என்ன பெரியப்பா நான் இவரை தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க என்னன்னா ஒரு பொண்ணை ஏமாத்தன போய் கட்டிக்க சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க நான் லெட்டர் அனுப்பலையே என்னடா மதிவானா அனுப்பல என்றாரு பெரியப்பா பெயரை பண்ண லெட்டர் பாத்தீங்களா பெரியப்பா நீங்க எல்லாத்தையும் நேரடியா சொல்லிட்டா இந்த மாதிரி குழப்பமே வராது அடிக்கடி கொரியர் மூலமா சொல்றதுனாலதான் அனாவசியமா நீங்க எதையோ சொல்றதை மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க தெரியப்பா இப்போ உங்க முடிவை சொல்லுங்க தாமரை வரப்போறவன் உங்களுக்கு புருஷன் மட்டும் இல்ல உயிர் இந்த வீட்டோட அதிகாரத்தை நிர்ணயம் பண்ண போறவன்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 ஒரு நாள் அதிகாரிப்பா இந்த விளையாட்டுக்கு மட்டும் பெரியப்பா நீங்க நினைக்கிறீங்க இன்னும் ஒரு வருஷம் கூடவே நீங்க அதிகாரத்தை வச்சுக்கங்க சொன்னா கேப்பாரு பாதியில குடுத்துருங்க எப்படி கேப்பாரு அதெல்லாம் தெரியா வராது ஒரு நாள்ல முடியுமா ஏன் முடியாது ஒரு ஓட்டுல பிரைம் மினிஸ்டரே கவுக்குற நாடு நம்ம நாடு இது என்ன பெரிய விஷயம் முதல்வன் படம் பாத்தீங்கல்லோ அதிகாரத்தை நிர்ணயிக்க தான் இருக்கு உனக்கு புருஷனா வரத்துக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இருக்கு நிரூபிச்சுட்டா போச்சு அதோ அந்த பொட்டி அதை எடுத்துட்டு வாங்க ஐயா காரியிருக்கேன் எதுக்கு மாட்டி தொங்க விட்டுரு லேப்டாப் அப்படியேவா காப்பிடிக்கிறது போத்தீங்களா இந்த பொட்டிக்கு நாலு சாவி இருக்கு எந்த சாவி என்னன்னு நமக்கு தெரியல அது என்னன்னு இப்ப பாத்துருவோம் சின்னம்மா இந்தாங்க ஒரு சாவி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 சின்னமா கையில சாதி கொடுக்கலாமா வேண்டாமாங்கறத பத்தி டெல்லி ஆபிஸு கேட்டுதான் சொல்ல முடியும் அங்கதான் இத்தாடி பெரியமா இருக்காங்களா எல்லாரும் ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்க சின்னம்மா இந்த பொட்டிய நீங்க திறக்க முயற்சி பண்ணுங்க என்னங்க சாதி என்ன தரக்க வல்லியா தாமிர இந்த இன்னொரு சாவி நீ முயற்சி பண்ணு உனக்கும் தரக்க வல்லியா என்னடாது ஐயா சூரிய பிரகாஷ் ஐயா நீங்க முயற்சி பண்ணுங்க ஐயா முடியலையா முடியலையா ஐயா சைக்கிள் உங்க உதவி இல்லாத ஒன்னும் நடக்காது போல இருக்க இந்தாங்க உங்களுக்கு ஒரு சாவி நீங்க திறக்க முயற்சி பண்ணுங்க முடியலையா முடியலையா என்னடாது ஆளாளுக்கு தனித்தனியா சாவி கொடுத்தோம் தனித்தனியா முயற்சி பண்ணிருக்கேன் திறக்க முடியலையே வேணா ஒண்ணு பண்ணீங்களே நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்த அந்த போட்டிய திறந்து பாருங்க நீங்க நாலு பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க திறக்க முடியாத பொட்டி திறந்துருச்சு ஐயோ பாருங்க இத்தனை நாள் எரியாத விளக்கெரியுது குழால தண்ணி வருது இந்த பாருங்க நீங்க எல்லாரும் ஒத்துமையாயிட்டீங்கன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்குங்க அதாங்க நாங்க சொல்ல ஆசைப்படுறோம் அதாவது நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க ஏன் தண்ணி வரலு கேட்டாங்க எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் லாக்கர் சிஸ்டம் மாதிரி நம்ம கிட்ட ஒரு சாவி பேங்க்ல ஒரு சாவி இருந்து வச்சுக்கோங்களேன் உள்ள இருக்கிற பொருள் பத்திரமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அதுக்காக நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உள்ள இருக்கிறது காலி பண்ணிட்டாதீங்க ரோடு கான்ட்ராக்ட் மாதிரி நீங்க சொல்றது பாத்தா கூட்டணிதான் நல்லதுங்கிறீங்க ஆஹ் கூட்டணி எல்லாம் வேணாங்க யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அவங்கள முழுசா ஆள விடுங்க பாதியில கவுத்தர கூடாதுன்னு சொல்ல வரமா உங்களுக்கு தெரியாதத நான் எதுக்கு சொல்றேன் உங்க அதிகாரத்தை மாத்திக்கிற சண்டேல செலவு எங்களுடையதான் போயிடுது அதுக்காகதான் சொல்ல வர பெரியப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க நீ சொன்னது எல்லாம் சார் நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்க முயற்சி பண்றோம் முயற்சி வேணா உங்களுக்கு ஒரு சாவி தட்டுமா எனக்கு சாவி வேண்டாம் பாத்த உங்களுக்கு சாவி குடுத்துதான் உங்களுக்கு பழக்கம் சரிப்பா உங்க முடிவு சொல்லுங்க சொல்றேன் தாமரை அழகப்பாவை கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் தாமரை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அழகப்பா என்ன பெரியப்பா என் வலி தனி வலி